நட்டினையின் அறிவு மஞ்சள் தலைக்காக மங்களூர்லேருந்து ஸ்ரீதர் போன வாரம் நம்ம அறிவ மஞ்சள் தலையில் ஒரு புத்தகம் எப்படி என்ன ஒரு அஞ்சல் தலை பற்றி தெரிஞ்சிக்க வச்சதுங்கிறத சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த வாரம் ஒரு அஞ்சல் தலையால் ஒரு சிறந்த புத்தகத்தை படிக்க முடிஞ்சுது அது எந்த அஞ்சல் எந்த புத்தகம் தெரிஞ்சுக்கலாமா நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியா மேன் ஆன் த மூனுங்கிற ஒரு நினைவு அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டிருந்தாங்க இந்த அஞ்சல் தலையை எதுக்கு வெளியிட்டாங்க அப்படிங்கிற தகவலை சேகரிக்க ஆரம்பித்தேன் அப்போ தான் தெரிஞ்சது இந்தியா மட்டும் இல்லை உலகத்தில் மேலும் சில நாடுகளும் அந்த வருஷம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு குறிப்பிட்ட நினைவு அஞ்சல் வெளியிட்டாங்க அப்படிங்கிறது அப்படி அந்த நினைவு அஞ்சல் வெளியிட்ட நாடுகள்னு பார்த்தா பூட்டான் காங்கோ குனியா ஹோண்ட்ரஸ் ஹங்கேரி லைபீரியா மாலி மனாமா போலண்டு கத்தார் ரொமேனியா அமெரிக்கா நிகரகவா, போன்றவை ஜூலை இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உலகமே வியக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் பஸ் ஆல்ரீங்கிற விண்வெளி வீரர்கள் அப்பல்லோ லெவன்கிற அமெரிக்க விண்வெளி கலன் மூலமாக நிலவளவை காலடி வச்ச தினம்தான் அது இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அறிவியல் சாதனையை அமெரிக்கா அடையறதுக்கு பெரும் பின்பலமா இருந்தவங்க நாலு பேர் அவங்க அமெரிக்க ஜனாதிபதிகளாக இருந்த ஐஸ்னோவர் ஜான் எஃப் கெனடி லெண்டல் ஜான்சன் அப்புறம் ரிச்சர்ட் நிக்சன் அமெரிக்காவுக்கு எதுக்காக மனுஷனை நிலவுக்கு அனுப்பணுங்கிற ஆர்வம் வந்தது அதுக்கு என்ன காரணம் இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுனதுதான் திரு ராகவன் அவர்கள் எழுதிய டாலர் தேசங்கிற புத்தகம் இந்த புத்தகத்தோட லிங்க நற்றினை பூங்காவில நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி திரு சார் அவர்கள் கொடுத்திருந்தார் அமெரிக்காவும் ரஷ்யாவும் உலகத்தோட வல்லரசு நாடுகள் ஆயிரத்தி இந்த ரெண்டு நாட்டுக்கிடையே மிக பெரும் பனிப்போர் நடந்துட்டு இருந்த சமயம் அந்த காலகட்டத்துல ரஷ்யா ஸ்பூட்னிக் விண்வெளி கலனை வானத்துல செலுத்தி ஆச்சரியப்படுத்துச்சு இத முறியடிக்கிறதுக்கு அமெரிக்காவும் தன்னோட விண்வெளி ஆராய்ச்சியை தீவிரமாக மேற்கொள்ள ஆரம்பிச்சது இந்த ஆராய்ச்சிக்கு உறுதுணையா இருந்தவர் அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதியா இருந்த திரு ஐசனோவர் இதை டாலர் தேசம்கிற புத்தகத்துல இப்படி குறிப்பிட்டிருந்தாரு திரு ராகவன் ஐசனோவர் நிதானமாக யோசித்தார் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சியாளர்களை முதலில் ஒருங்கிணைத்து நம்பிக்கை கொடுத்து ஒரு குடையின் கீழ் பணியாற்ற வைக்கிற காரியத்தை திட்டமிட்டு ஆரம்பித்தார் இதனால் தொடங்கப்பட்டதுதான் நாசாங்கர அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இதை தொடங்க அமெரிக்க அரசு தன்னாலான தொழில்நுட்ப சௌகரியங்கள் மற்றும் கணக்கே இல்லாத பண உதவிகளையும் செய்து கொடுத்தது ஐசனா அவர் விட்டுட்டு போன விண்வெளி ஆராய்ச்சிக்கான உதவியை அவருக்கு அப்புறமா ஜனாதிபதியான ஜான் எஃப் கன்னடி தொடர்ந்தார் சிறப்பு பண உதவிகளையும் விண்வெளி ஆராய்ச்சிக்காக அவர் ஒதுக்கீடு செஞ்சார் அவரோட ஆட்சியில் இந்த விண்வெளி ஆராய்ச்சி மேலும் தீவிரம் அடைஞ்சது அந்த விண்வெளி ஆராய்ச்சிக்கு அவர் செஞ்ச பெரும் உதவிகள் நினைவாக அமெரிக்காவில் நாசாவோட விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு ஜான் எஃப் கன்னடிங்கிற பேரையே வச்சுருக்காங்க இந்த தீவிரமான அமெரிக்காவோட விண்வெளி ஆராய்ச்சியில் உருவானது தான் அப்பல்லோங்கிற நிலவில மனிதன் காலடி எடுத்து வைக்கிற ராக்கெட் பயணம் அப்பல்லோ ராக்கெட் தனித்துவங்களில் ஒன்று இந்த ராக்கெட்டு ராக்கெட்டாக விண்வெளிக்கு போய் ஆராய்ச்சி செஞ்சுட்டு விமானம் போல தரையிறங்கு முறையில் அமைஞ்சது அமெரிக்க ஜனாதிபதியா லிண்டன் ஜான்சன் இருந்தப்போ அப்பல்லோவோட முதல் பயணம் வந்து ஆரம்பிச்சது ஆனால் இந்த முதல் பயணமே ஒரு துயர சம்பவத்தில் முடிஞ்சது அப்பல்ல ஒன்று பிப்ரவரி இருபத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல அனுப்ப தயாரான போது அந்த ராக்கெட்டில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதில் விண்வெளிக்கு பயணம் செய்ய இருந்த மூணு ஆராய்ச்சியாளர்கள் உடல் கருகி உயிரிழந்தாங்க ஆனாலும் அமெரிக்காவும் நாசா அமைப்பும் சோர்ந்து போகலை அமெரிக்க ஜனாதிபதியாக ரிச்சர்ட் நிக்சன் இருந்தப்போ மேலும் முயற்சி செஞ்சதில் ஜூலை இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏவப்பட்ட அப்பல்லோ பதினொன்னுங்கிற ராக்கெட்டு மூணு ஆராய்ச்சியாளர்கள் சுமந்துட்டு நிலவுக்கு போச்சு அதுல நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் பஸ் ஆல்ரின்ங்கிற ரெண்டு ஆராய்ச்சியாளர்கள் நிலவல காலடி எடுத்து வச்சு சாதனை புரிஞ்சாங்க இந்த அப்பல்லோ பயணம் டிசம்பர் ஆயிரத்தி வரை தொடர்ந்தது வெற்றிகரமா அமைஞ்ச இதோட ஆறு பயணங்கள் மூலமா பன்னெண்டு ஆராய்ச்சியாளர்கள் நிலவல காலடி எடுத்து வச்சாங்கிறது குறிப்பிடத்தக்கது இது நாசாவுக்கு உலக அளவில் கிடைச்ச மிகப்பெரிய பெருமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல நிலவில மனிதன் முதன் முதலாக காலடி எடுத்து வச்ச நிகழ்ச்சியை தான் நினைவு அஞ்சல் தலை மூலமா பல நாடுகளும் கொண்டாடினாங்க இந்தியாவில விண்வெளி ஆராய்ச்சி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நடந்திருக்குன்ட்டு சரித்திர தகவல்கள் இருக்கு அப்படிப்பட்ட விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள ஒருத்தர் தான் அவர்தான் பூமியோட சுழற்சி சந்திர கிரகணம் சூரிய கிரகணங்கள் உருவாகும் காரணம் போன்ற பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதோட முடிவைகளையும் தன்னோட புத்தகத்துல குறிப்பிட்டிருந்தாரு இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு தேதி முதன் முதலா விண்வெளிக்கு செயற்கைக்கோள் மட்டும் அனுப்பி தன்னோட ஆராய்ச்சியை தொடங்கினாங்க அந்த முதல் செயற்கைக்கோளோட பெயரு ஆரியப்பட்டா அன்னைக்கு ஆரம்பிச்சு இந்தியாவோட செயற்கைக்கோள் அனுப்பும் பயணம் இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு பரிணாமங்களை தொடர்ந்தது கடந்த ஜனவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அனுப்பினது நம் நாட்டோட நூறாவது செயற்கைக்கோள் இந்தியா இந்த செயற்கைக்கோள் பத்தின அஞ்சல் தலைகளையும் வெளியிட்டு இருக்கு ஆர்வி செயற்கைக்கோள் பூமி கட்டுப்பாட்டு மையத்தை குறிப்பிட்டுள்ள அஞ்சல் தலையை ஆயிரத்தி ஆரியப்பட்டா செயற்கைக்கோள் அஞ்சல் தலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சிலேயும் தொலைக்காட்சி ஆராய்ச்சி செய்ய அனுப்பின செயற்கைக்கோள் பத்தன அஞ்சல் தலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலையும் ரோஹிணி செயற்கைக்கோள் அஞ்சல் தலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னுலையும் வெளியிட்டிருக்காங்க சொந்தமாக இதுவரைக்கும் மனிதனை விண்வெளி ஆராய்ச்சிக்கு அனுப்பவே இல்லை ஆனால் மற்ற நாட்டோட விண்வெளி ஆராய்ச்சிகளில் இந்திய ஆராய்ச்சியாளர்கள் பயணம் செஞ்சுருக்காங்க இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா திரு ராகேஷ் சர்மா இவர் ரஷ்யாவோட விண்வெளி ஆராய்ச்சியில் கலந்துகிட்டு விண்வெளிக்கு போயிருக்காரு அடுத்தது கல்பனா சாவ்லா இவங்க அமெரிக்காவோட விண்வெளி ஆராய்ச்சியில் கலந்துகிட்டு விண்வெளிக்கு போயிருக்காங்க இப்படி இந்தியாவோட சாதனை விண்வெளி பயணத்தோட நன்றணையின் அஞ்சல் தடை பயணத்தையும் தொடர்வோம் நன்றி வணக்கம்